திருவிழிமிடலை திருநாவுக்கரசு நாயனாரின் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் இது திருச்சித்தம்பரம் என் பொன்னே இமயோர் தோழும் பைங்கடல் நண்பன்னே நலம் தீங்கு அறி ஒன்றிலே என் பொன்னே இமயோர் தோழும் பைங்கடல் நன் நலம் தீங்கு அறி ஒன்றிலே றிம்பொன்னைய திருவிழி மிழலை செம்பொன்னைய திருவிழி மிழலையுள் அன்பனே கண்ணினால் களி கூற கண்ணினால் களி கூற கையால் தொழுது எண்ணுமாறு அறியாது இழைப்பேல் தன்னை ஆன கண்ணினால் களி கூற கையால் தொழுது என்னுமாறு அறியாது தன்னை பின்னுளார் தொழும் வீழி மிணலையுள்ள அண்ணலே வீழி மிணலையுள்ள அடியணை குறிக்கொள்ளே ஞாலமே விசும்பே நலம் தீமையே காலமே கருத்தே கருத்தால் தொழும் சீலமே யாலமே விசும்பே நலம் தீமையே காலமே கருத்தே கருத்தால் தொழு சீலமே திருவிழி மிணலையுள் கோலமே அடியேனை கூறிக்கொள்ளே அடியேனை குறிக்கொள்ளே அடியேனே குறிக்கொண்டே அடியேனை குறிக்கொண்டே முத்தனே முதல்வா முகிழும் முளை ஒத்தனே ஒருவா உருவாகிய சித்தனே திருவிழி மிணனையுள்ளத்தனே திருவேழிமிடனையுள் முத்தனே திருவேழிமிடலையுள் முதல்வா திருவேழிமிடனையுள் முகழும் முலை ஒத்தனே திருவேழிமிடனையுள் ஒருவா திருவிழிமிடலையுள் உருவாகிய சித்தனே திருவேழிமிடலையுள்ளனே adiyene kurikkulle na pana ha கருவனே கருவாய் தெளிவார்க்கு எல்லாம் ஒருவனே உயிர் பாய் உணர்வாய் நின்ற கருவனே கருவாய் தெளிவார்க்கு எல்லாம் ஒருவனே உயிர்பாய் உணர்வாய் நின்ற திருவனே திருவி காத்தனே பொழையும் காத்தனே காதலார்த்தனே அமரக்கு அயம் தங் தலை சேர்த்தனே திருவிழிமிடலையுள் கூத்தனே அடியேனை குறிக்கொள்ளே அடியேணை குறிக்குள்ளே அடியேணை குறிக்குள்ளே நீதிவானவர் நித்தல் நியமம் செய்து ஓதி வானவரும் உணராததோர் வேதியித guna rada dur vanavarum unarada dur mediya vigirda thiruvidi ul adiye adiyene kurikulle adiyene kurikulle nana ha ha yeah பழகி நின்னடி சூடிய பாலனை கழகின் மேல் வைத்த காலனை சாடிய அழகனே அணிவீழிமிழனையுள் குழகனே அடியேனை குறிக்குள்ளே அடியேணை குறிக்குள்ளே அடியேணை குறிக்குள்ளே அண்டவானவர் கூடி கடைந்த நஞ்சு உண்டவானவனே அண்டவானவர் கூடி கடைந்த அஞ்சு உண்டவானவனே உணர்வு ஒன்றிலேல் உணர்வு ஒன்றிலே விண்ட வான் பொழில் வீழிமிழனையுள் கொண்டனே அடியே நே அடியேனை குறிக்குள்ளே திருவிழிமிடலை அன்பனே அடியேனை குறிக்குள்ளே திருவிழிமிடலை அண்ணனே அடியேனை குறிக்குள்ளே திருவிழிமிடலை கோலமே அடியேனை குறிக்குள்ளே திருவிழிமிடலையுள்ளனே அடியேனை குறிக்கொள்ளே திருவிழிமிடலையுள் குருவனே அடியேணை குறிக்குள்ளே திருவிழிமிடலையுள் கூத்தனே அடியேணை குறிக்குள்ளே குறிக்கொள்ளே திருவிழியுள்ளாதியே அடியேணை குறிக்கொள்ளே திருவேழிமிடலையுள் குழகனே அடியேணை குறிக்கொள்ளே வீழிமிடனை உள்கொண்டனே அடியேணை குறிக்குள்ளே அடியேனை குறிக்குள்ளே அடியேனை குறிக்குள்ளே ஒருத்தன் ஓங்கலை தாங்கலு சாங்குறோருத்தனே உங்களை தாங்களுற்றான் உறம் வருத்தினாய் வஞ்சனேன் மனம் மன்னியே போருத்தன் உங்களை தாங்களுற்றான் உறம் வஞ்சனேன் மனம் மன்னிய வருத்தினாய் வஞ்சனேன் மனம் மன்னிய ஓர் உங்களை தங்களளு உரருத்தினாய் வஞ்சனேன் மனம் வன்னிய பருத்தினாய் வஞ்சனேன் மனம் வன்னிய தீருத்தனே ஏனை கூறிருத்தனே திரு வீழி மிடனைள் ஒருத்தனே அடியேனை கூறிக்கொண்டு அடியனை கூறிக்கொண்டு அடியனை கூறிக்கொள்ளே தீருத்தனே திரு வீழே மிடனைள் ஒருத்தனே அடியேனை கூறிக்கொண்டு அடியனை கூறிக்கொள்ள